அவர்களில் எவரும் வேட்டியோ போர்வையோ இருக்கும் அதை அவர்கள் தங்களின் கழுத்தில் கட்டிக் கொள்வார்கள் சிலருக்கு இரண்டு முட்டுக்கால்கள் வரை அவை இருக்கும் சிலருக்கு கரண்டை கால்கள் வரை இருக்கும் தனது மறைவு பகுதி பிறரால் பார்க்கப்படுவதை வெறுத்து அது விலகி விலகிவிடாமல் இருக்க தன் கையால் அதை பிடித்துக் கொள்வார்கள் புகாரி நான்கு நான்கு இரண்டு